ஹதீஸ் நானூற்றி ஏழு ஆயிஷா அபி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கிபிலா திசையில் உள்ள சுவற்றில் எச்சிலையோ சலியையோ கண்டுவிட்டு அதை சுரண்டி அப்புறப்படுத்தினார்கள்